विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, ग्रासं சச்சிதானோத்திய தாபத்தையீக்கிருஷ்ணா வய நம்திசம் மகாத்தம் வாதித்திரஜரோ அவூத்த ச இல்லாட்டி அவதூத பிராமணர் எது மகாராஜாவுக்கு மேலும் திருஷ்டாந்தங்களோட விஷயத்தையெல்லாம் சொல்லுகிறார் இப்போ முதல்ல என்ன சொன்னார் மனிதனுக்கு அதாவது சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு இந்திரிய விஷய சுகமெல்லாம் துக்கமாகவும் ஆகிறது அதாவது மிருகங்களுக்கும் இந்திரிய சுகம் துக்கம் இருக்கு மனிதனுக்கும் இந்திரிய சுக துக்கம் இருக்கு ஆனால் விவேக்கியாக இருக்கக்கூடிய மனிதன் பகுத்தறி உள்ள மனிதன் புலனின் அளவுக்கு மீறி போகக்கூடாது மிருகம் மாறி போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னார் மிருகங்குள்ள கூட ஒரு ஒழுங்கு இருக்கிறதாகத்தான் இன்ஸ்டிங்டாகவே ஒரு ஒழுங்கு இருக்கிறதோ அப்படின்னு நமக்கு தெரியும் தோன்றுகிறது அதனால் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் முதல்ல இந்திரிய விஷய சுகத்தில் மனசை செலுத்தக்கூடாது ஏனா இந்த மனுஷ சரீரம் வந்து ஜீவனுக்கு மோட்சத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஆக அர்த்த காமங்கள்ல அளவுக்கு மீறி போய் மனித பிறவிய இந்த ஜீவன் வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தான் சொன்னார் இங்க வந்து ஒன்பது விஷயம் சொல்ல போற இந்த சாப்டர்ல ஒன்பது திருஷ்டாந்தங்களை சொல்ல போறார் இப்ப அதுக்கு ஒரு மலப்பாம்பு திருஷ்டாந்தத்தை சொல்றார் அஜகரஹான் மலப்பாம்பு ஆஜகரஹான்னு சொன்னா அதனுடைய தன்மையை தான் உடையவனா இருக்கணுமா மலப்பாம்பு கிட்ட இருந்து சில விஷயத்தை கத்துக்கணுங்கிறார் அதாவது ஆஜகரஹா அப்படின்னா அஜகர விரத்தி அஜகர விறத்தின்னு பேர் அதுக்கு பேர் பிக்ஷையிலே அஜகர விரத்தின்னு ஒன்னு சொல்ற வழக்கம் அது மாதிரி அக்ரியகான்னு சொன்னா ஒரு காரியமும் பண்ணாம பேசாம இருக்கணும் சுமிருஷ்டம் விரசம்பா அதாவது நல்ல ருச்சி சுமிஷ்டம் மிருஷ்டம்னா என்ன மிருஷ்டான் போஜனம் சொல்றோமே நல்ல சரியான ருச்சி உள்ள வஸ்து விரசம்பா ருச்சியே இல்லாத வஸ்து அப்புறம் மகாந்தம் நிறையவோ அதிகமாக ஸ்தோக்கம் குறைச்சலா இருந்தாலும் சரி எதிர்ச்சையா ஆபத்தி எதிர்ச்சையானா நம்ம திட்டமிடாம திட்டமிடாமல் தானாக கிடைச்சது அதாவது அப்பிரார்த்திதம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஒன்று அதுக்காக முயற்சி பண்ணலை என்ன வந்து சேர்ந்தது அதை ஆபத்தித்தம் கிராசமேவ கிராசம்னா இந்த இடத்துல அர்த்தம் அது பக்கத்தில் என்ன கிடைச்சதோ அதை சாப்பிடணும் மலைப்பாம்பு ஆகாரத்துக்காக எங்கேயும் அலையாது அது இருக்கிற இடத்துல இருக்கும் முயற்சியே பண்ணாது பேசாமல் இருந்துட்டே இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஏதாவது வந்ததுன்னா அது அப்படியே லவக்குன்னு என்ன பண்ணும் அதை போட்டு ஒரு சுற்று சுற்றி அதை எடுத்துனு அதில் வந்து அது டேஸ்ட்டு பார்க்காது பெருசாக சின்னதான்னு பார்க்காது கிடைச்சதை சாப்பிட்டு பேசாமல் இருக்கும் ஆகையினால இந்த மாதிரி இருக்கணுங்கிறார் யோகி மனிதன் மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவன் அஜகர விரத்தியை மேற்கொண்டு கிடைச்சதில் திருப்தியாக சாப்பிட்டுண்டு பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஆஜகரஹா அஜகர விற்பியை உடையவனாக செயல் ருச்சியாக இருந்தாலும் ருச்சி இல்லாம இருந்தாலும் பெரிசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் எதையும் முயற்சி பண்ணாம எதிர்பாராம எதேச்சியா யதேச்சையாங்கிறதா எதிர்சையா யதேச்சையா கிடைச்சத ஆகாரத்தை சாப்பிடணும் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் கிராசம் சுருஷ்டம் விரசம் மகாந்தம் எல்லோருக்கும்னி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள்